அருமறையாரங்கமெலாமறிந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குரு இருந்து பயிற்றிலரேல் குணமிலை என்று உணர்த்திடவே குரவனாயி பெருமுனிவர் நால்வருக்கும் பேசாமல் உணர்த்தி பிரமை தீர்த்த தருநிழலில் இருந்து அருளும் தட்சிணாமூர்த்தி பதம் தலைமேற்கொள்வாம் மெய்யன்பர்களே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறேன் இன்று முதல் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருக்குறளின் வாயிலாக நமக்கு உணர்த்திய கருத்துக்களையெல்லாம் குரட்பாக்களையெல்லாம் இயன்றவரை சுருக்கமாக விளக்கிச் சொல்லி நான் பெற்ற இன்பத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு முற்படுகிறேன் திருக்குறள் தோன்றி இரண்டாயிரத்தி ஆண்டுகள் ஆகப் போகின்றன அன்றைக்கு உபதேசம் செய்த கருத்துக்கள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளவைகளாக இருக்கின்றன அந்த புரட்பாக்களும் கூட இன்றைக்கும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழிலே பெரும்பாலும் அமைந்திருக்கின்றன என்பது ஒரு மாபெரும் சிறப்பு திருவள்ளுவரை எல்லா புலவர்களும் தெய்வப்புலவர் என்று கொண்டாடுகிறார்கள் நான் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே திருக்குறளை சொல்லுவதற்கு பல நோக்கம் காரணம் இருக்கிறது இன்று உலகத்திலே எல்லா மக்களும் உண்மையான அமைதி ஆனந்தம் என்றால் என்ன என்பதை அறியாதவர்களும் இருக்கிறார்கள் அறிந்து கொள்ள இருக்கிறார்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்களும் இருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி இடையரா இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அது மட்டுமல்ல அவர்கள் வாழ்வதை பார்த்து மற்றவர்களுக்கும் ஒரு ஆர்வம் உண்டாகி அவர்களும் இந்த திருக்குறளை கற்று அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றும் விரும்புகின்ற வகையிலே அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற ஒரு தலைப்பிலே திருக்குறளை பற்றி விளக்க தொடங்கியிருக்கிறேன் நான் பன்னிரண்டு ஆண்டு காலமாக இதை பற்றி சிந்தித்திருக்கிறேன் குடிசைதோறும் குரல் என்கிற தலைப்பிலே பழங்கலாமா என்று யோசித்த காலம் உண்டு இல்லந்தோறும் வள்ளுவம் என்று வீடுகள் தோறும் நகரமாக இருந்தாலும் சரி அது கிராமங்களாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திற்கும் திருக்குறளை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பிறகு இறைவனுடைய அருளால் திருவள்ளுவருடைய பெயரருளால் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்று சொல்லுவதே சால சிறந்தது என்று நினைத்து தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ தமிழ் பேசுகின்ற மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் திருக்குறள் வாயிலாக மன அமைதியையும் அறிவிலே தெளிவையும் அவர்கள் எவ்வாறு பெற முடியுமோ அந்த வகையிலே திருக்குறள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த திருக்குறளை சொல்ல தொடங்கியிருக்கிறேன் குருவின் அருளாலும் இறைவனுடைய அருளாலும் திருவள்ளுவர் பெருந்தகையினுடைய பேரருளாலும் பலவிதமான சாஸ்திரங்களை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக நான் படித்து வந்திருக்கிறேன் ஆராய்ந்திருக்கிறேன் வள்ளுவர் சொன்னது போல கற்பவை கற்று அதை கசடரக் கற்று அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் வாழ்ந்து அதை மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு பெயர் ஆர்வத்தோடு இந்த உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்கிற ஒரு தலைப்பிலே தினந்தோறும் ஐந்து நிமிடம் உங்களோடு திருக்குறள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது நம்முடைய சாஸ்திரங்களுடைய அடிப்படையிலே தான் அமைந்திருக்கும் தற்காலம் திருக்குறளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலே அணுகுகிறார்கள் ஜனநாயக நாடு கருத்து சுதந்திரம் மிக்க நாடு அதை பற்றி எந்தவிதமான கருத்துக்களும் சொல்ல நான் விரும்பவில்லை நமக்கு மன அமைதியை தருகின்ற செயல்களில்தான் நாம் ஈடுபட வேண்டும் அந்த அடிப்படையிலே ஓதியும் உணர்ந்தும் பிறர்க்கு தானும் அடங்க வேண்டும் என்ற ஒரு வழியை வள்ளுவர் நமக்கு காட்டியிருக்கிறார் அப்படி அடங்கவில்லை என்றால் அது பயனற்ற அறிவு என்று சொல்லியிருக்கிறார் அவனை அறிவிலி என்று உபதேசித்திருக்கிறார் ஆகவே திருக்குறளை உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கிற தலைப்பிலே இன்று முதல் தொடங்கப் போகிறேன் எந்த கருத்துக்களை சொன்னால் தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நன்மை உண்டாகுமோ அதை பற்றி மட்டுமே நான் பேசி உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் எந்த விதமான உலகியல் விஷயங்களிலும் குறிப்பாக மற்ற தேவையில்லாத கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்பட மாட்டேன் பயனுள்ள சொற்களைத்தான் வள்ளுவர் சொன்னது போல பயனில்லாதவற்றை சொல்ல மாட்டேன் இனியவைகளையே கூற முற்படுவேன் எவ்வளவு தூரம் சொற்களை நன்றாக கையாள வேண்டுமோ அவ்வாறு கையாண்டு நான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்ற பெரியோர்களுடைய வழியை பின்பற்றி உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலே திருக்குறள் கருத்துக்களை தொடங்கப் போகிறேன் முகமுறையாக இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் நான் சொல்ல போகின்ற விஷயம் என்ன அதனுடைய பயன் என்ன இதை யார் கேட்டு பயனடைய முடியும் இதில் என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட இருக்கின்றன இவற்றில் என்னவெல்லாம் நமக்கு சந்தேகங்கள் வரும் இவற்றை பற்றியெல்லாம் நான் போக போக உங்களுக்கு தெளிவாக சொல்ல முற்படுகிறேன் இந்த காலத்து இந்த டெக்னாலஜி தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நல்ல கருத்துக்களை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பி இந்த செயலை தொடங்கியிருக்கிறேன் உங்களுடைய பேரன்பும் பேராதரவும் உயர்ந்த பிரார்த்தனைகளும் அவசியம் வருங்கால தலைமுறைக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான நெறிமுறைகளை ஆரவாரமின்றி அடக்கமாக நாம் சொல்வதற்கு பிரார்த்தனை செய்வோம் உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்தி இன்றைய இந்த கருத்தை நிறைவு செய்கிறேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவோம் வளர்க மனித நேயம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளம்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்